அவர்களுடன் உட்கார்ந்திருந்தோம் எங்களுடன் அபு பக்கர் அதிர் உமர் அதி அல்லாஹன் அவர்கள் ஆகியோரும் மற்றும் சிலரும் இருந்தனர் எங்களிடமிருந்து எழுந்த நபி சொல்லுள்ள அவர்கள் எங்களை விட்டு புறப்பட்டு சென்று நீண்ட நேரமாகியும் வர தாமதமான செல்லும் அவர்களை தேடி புறப்பட்டேன் முடிவில் அன்சாரி தோடர் ஒருவரின் தோட்டத்திற்கு வந்தேன் அப்போது நபி சொல்லாஹ் அணைக செல்லும் அவர்கள் நீர் செல்வீராக தன் உள்ள உறுதியுடன் சாட்சியம் கூறுபவரை இந்த தோட்டத்திற்கு வெளியே நீர் சந்தித்தால் சொர்க்கம் அவருக்கு உண்டு என நல்வாழ்த்து கூறுகிறார்கள் என்று கூறினார்கள் இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்